அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலி இலந்து சி மனுவேல் இந்த சிந்தனை தலைப்பு கருத்துக்களை கூற மன்னர் ஒருவர் தன்னுடைய அரண்மனையின் இரண்டு தங்க திரைச்சிலைகளை அழகுபடுத்தும் பணிக்காக ஒரு ஓவியரை வரவழைத்தார் அவற்றை ஓவியர் கருப்பு வெள்ளை கோடுகளின் மூலம் அதை அழகாக்க முடியும் என்று மதிப்பிட்டார் வீட்டிற்கு சென்று அதை குறித்து தீவிரமாக யோசித்தார் அடுத்த நாள் காலையில் நிறைய மையோடங்கு வந்தார் அவர் நினைத்த ஓவியத்தை திரைச்சலில் முழுவதும் தீட்ட முற்பட்டார் ஒரு பெரிய தூய்கியை எடுத்து நிறைய கோடுகளை குறுக்கும் நெடுக்கமாக இழுத்தார் அவற்றை பார்வையிட்ட மன்னர் எவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது என்று எரிச்சலுடன் முணுமுழுத்துவிட்டு சென்று அந்த ஓவியரிடம் மன்னருடைய கோபமான மனநிலை எடுத்துரைக்கப்பட்டது ஓவியர் கூறினார் நான் பணியாற்றும் போது அவர் பார்க்க கூடாது நான் முடிக்கும் வரை மன்னர் காத்திருக்க வேண்டும் என்று பதில் சொன்னார் பிறகு அந்த ஓவியர் ஒரு சின்ன தூரிகையை எடுத்து அதை அங்கும் இங்கும் அந்த திரையிலே இழுத்தார் அப்போது குதிரை லாரத்தின் உருவங்கள் நண்டுகளைப் போல உருவம் கொண்டன பெரிய கோடுகள் கோரையை போன்ற உருவத்தை கொண்டன பிறகு அவர் மற்றொரு திரைச்சிலின் மீது மையை தெளித்தார் பிறகு தன் தூரிகையை கொண்டு அங்கும் இங்கும் தடவினார் அப்போது கூட்டமாக தூக்குநாங்குருவிகள் மரத்தை நோக்கி பறப்பது போல சித்திரம் உருவானது முடிந்த ஓவியத்தை பார்த்த மன்னர் மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தார் ஓவியரை கட்டி தழுவினார் சிந்திப்போம் நாமும் நமது கருத்துக்களை பணியின் முடிவில் திறம்பட செயல்படுத்துவோம் நன்றி